நாற்பத்தி நான்காம் பாடல் சாடும் தனிவேல் முருகன் முருகன் திருவடி நம் தலைமேல் பொருந்தினால் அது பேரின்பம் திருவடி தீட்சை என்று பொருள் அப்பர் பெருமான் இதை கேட்கிறார் திருச்சக்தி முற்றத்து சிவபெருமானிடத்திலே போய் கேட்கிறார் கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வை மூவா முளுப்படி மூடுங் கண்டாய் முழங்கும் தளர்க்கை தேவா சக்தி முற்றத்து உரையும் சிவ கொழுந்தே என்று கேட்கிறார் திருநல்லூரில் அவருக்கு திருவடி தீட்சை கிடைத்தது சிவபெருமான் திருவடியை அவர் தலைமேல் வைத்து ஆசீர்வதித்தான் இந்த திருவடி தீட்சை கிடைத்தால் அவர்களிடம் யமன் வரமாட்டான் அவர்களுடைய தெய்வத்தன்மை அதிகரிக்கும் இதை மாணிக்கவாசகப் பெருமான் பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவானவாபாடி தெள்ளேனங்கொட்டாமோ என்று பாடுகிறார் இந்த பேரு அருணகிரிக்கும் கிடைத்தது முருகன் திருவடி அவர் தலையில் பட்டது தலையில் மட்டுமா பட்டது தாவடி ஓட்டும் மயிலில் பட்டது தேவர் தலையில் பட்டது அருணகிரி எழுதிய பாவடி ஏற்றிலும் பட்டது இதனால் மகிழ்ந்த அருணகிரி பகைவர்களைச் சாடும் தனி வேலாயுதத்தை உடைய முருகனுடைய சரண கமலாலயம் என் தலையில் மணிமுடிவோல் சூடப்படுமாறு முருகன் தந்தருளைய திருக்கருணையை நான் எப்படி சொல்லுவேன் அதை எடுத்துச் சொல்லும் தரம் எனக்கில்லையே என்று பாடுகிறார் அந்த திருவடி பரம ஞானிகள் அடையும் முத்தி என்னும் வீட்டில் பட்டது தேவர்களின் மாமுடியில் பட்டது நான்கு வேதங்களிலும் பட்டது வள்ளிமலை காற்றில் பட்டது தினைப்புணத்தில் பட்டு மனம் பரப்பியது இப்படி சென்ற இடம் அத்தனையும் மனம் பரப்பும் திருவடியை என் தலைமேல் சூட்டினானே இக்கருணையை என்னவனை எடுத்துரைப்பேன் எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாரே என்று மகிழ்கிறார் அருணகிரியார் இந்த திருவடிகள் ஆனந்த வெள்ளத்து அழுந்துவித்த திருவடிகள் தேனுந்து முக்கணிகள் சேர்ந்து இனிக்கும் திருவடிகள் அருள் ஞானம் இரண்டுக்கும் அடையாள திருவடிகள் இந்த திருவடி சூட்டியதால் நான் அடைந்த இன்ப நிலையை சொல்வேன் என்கிறார் அருணகிரியார் இது சொல்ல சுகம் சொல்லி சுகம் சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ பேடும் சூரர்மா முடி வேதமும்